வணக்கம் நச்சினையின் தேர்தல் சிறப்பு செய்தி அறிக்கை பதினெட்டு நாலு இரண்டாயிரத்தி வியாழக்கிழமை தற்போதைய நிலவரத்தை வழங்குபவர் மதுரையைச் சேர்ந்த அகிலா ஜீலன் திருவாரூரில் இருந்து நாராயணதாஸ் காலை பதினோரு மணி நிலவரப்படி தமிழகம் முழுவதும் முப்பது புள்ளி ஆறு ரெண்டு சதவீதம் வாக்குகள் பதிவாகியுள்ளன என தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ மக்களவைத் தேர்தல்வு ஒரும நிலவரம் சேலம் மக்களவை தொகுதியில் ஒரு மணி நிலவரப்படி முப்பத்தி எட்டு சதவீதம் வாக்குகள் பதிவாகியுள்ளது விழுப்புரம் தொகுதியில் பகல் ஒரு மணி நிலவரப்படி நாற்பத்தி ஒன்பது புள்ளி இருபத்தி ஆறு சதவீதம் வாக்குகள் பதிவாகி கள்ளக்குறிச்சி தொகுதியில் நாற்பத்தி வாக்குப்பதிவு ஆரணியில் நாற்பத்தி வாக்குகள் பதிவாகி புதுச்சேரி மக்களவை தொகுதியில் ஒரு மணி நிலவரப்படி வாக்குகள் பதிவாகியுள்ளது பூத் ஸ்லிப் கிடைக்கப் பெறாதவர்கள் ஒன்று ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் என்ற இலவச எண்ணை என தேர்தல் அதிகாரி சத்யபிரதா தெரிவித்துள்ளார் சென்னை சாலிகிராமத்தில் தேமுதிக பொதுச்செயலாளர் விஜயகாந்த் தனது குடும்பத்தினருடன் வாக்களித்தார் இங்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானம் வாக்களித்தார் வாக்காளர் பட்டியலில் இடம் பெற்றிருந்தால் அடையாள மூலம் வாக்களிக்கலாம் என செய்திகள் வெளியாகியுள்ளன பிண்டிவனத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் குடும்பத்துடன் சென்று வாக்களித்தார் சித்திரை திருவிழா நடைபெறும் மதுரை தொகுதியில் இதுவரை நான்கு ஒன்று சதவீதம் வாக்குகள் பதிவாகியுள்ளன அரியலூர் மாவட்டம் அங்கனூர் வாக்குச்சாவடியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தனது வாக்கினை பதிவு செய்தார் மின்னணு வாக்கு எந்திரங்கள் பழுது ஏற்பட்டால் அரை மணி நேரத்தில் மாற்றம் செய்யப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது சென்னை ஆழ்வார்பேட்டையில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி கே வாசனும் தியாகராய நகரில் இலட்சிய திமுக தலைவர் டி வாக்குப்பதிவு செய்தனர் இதுவரை பழுது ஏற்பட்ட முன்னூற்றி வாக்கு எந்திரங்கள் இதுவரை மாற்றம் செய்யப்பட்டுள்ளன என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது வாக்குதிவு காலை முதலே விறுவிறுப்பான வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது மாலை ஆறு மணிக்குள் வருபவர்களுக்கு டோக்கன் வழங்கி வாக்களிக்க அனுமதி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாததால் நடிகர்கள் சிவகார்த்திகேயன் ரோபோ சங்கர் ரமேஷ் கண்ணா ஆகியோர் வாக்களிக்க முடியவில்லை முதல்வர் ஒ பன்னீர்செல்வம் பெரியகுளத்தில் வாக்களித்துள்ளார் உடன் அவரது மகனும் தேனி நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளருமான ரவீந்திரநாத் குமாரும் வாக்களித்துள்ளார் தேர்தல் நிலவரத்தை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்திகளை கேட்டுக் இருங்கள் நன்றி வணக்கம்